சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் சுகாதாரம் பற்றிய இன்றைய செய்தியில உடற்பயிற்சி உண்மையில் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா என்ற கேள்விக்கு விடையை தெரிந்து நீங்கள் எவ்வளவு உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் விதம் இடம் மற்றும் காரணம் முக்கியமானதாக இருக்கலாம் உடற்பயிற்சி பெரும்பாலும் மேம்பட்ட மன ஆரோக்கியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு புதிய ஆய்வு உடல் இயக்கத்தை விட இந்த நிறைய இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றுப்படி உடற்பயிற்சியின் மனநல நன்மைகள் செயல்பாட்டின் சூழல் உந்துதல் மற்றும் சமூக சூழலை குறித்து பெரிதும் சார்ந்துள்ளது வரலாற்று ரீதியாக உடல் செயல்பாடு ஆராய்ச்சி ஒருவர் எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்தார் அல்லது எத்தனை கலோரிகள் எரிக்கப்பட்டன என்பதில் கவனம் செலுத்தியுள்ளது என்று ஆய்வினுடைய இயக்க இணை ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் உடற்பயிற்சியினுடைய அளவு என்பது ஆராய்ச்சியாளர்கள் உடல் செயல்பாடு மன ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் ஆதிக்க வழி அதே நேரத்தில் அந்த நிமிடங்கள் ஒரு நண்பருடன் உடற்பயிற்சி செய்ததா அல்லது விளையாட்டின் ஒரு பகுதியாக செலவிடப்பட்டதா என்பதை பெரும்பாலும் புறக்கணிக்கிறது பொழுதுபோக்கு வடிவிலான உடற்பயிற்சிகள் ஓடுதல் யோகா அல்லது மகிஷிகாக சைக்கிள் ஓட்டுதல் போன்றவை சிறந்த மன ஆரோக்கியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை ஆய்வுகள் தொடர்ந்து காட்டினாலும் நன்மைகள் ஒரு அளவு பொருந்தாது என்று ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துகின்றனர் நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் இருப்பிடம் மற்றும் உடற்பயிற்சி செய்வதற்கான உங்கள் காரணங்கள் போன்ற காரணிகளை பொறுத்து தாக்கம் மாறக்கூடும் இந்த தாக்கங்களை ஆராய குழு மூன்று வகையான ஆராய்ச்சிகளை ஆய்வு செய்ததாம் இதுல மக்கள் தொகை முழுவதும் சுகாதார போக்குகளை பகுப்பாய்வு செய்யும் தொற்று நோயியல் ஆய்வுகள் உடற்பயிற்சி குழுக்களை உடற்பயிற்சி செய்யாதவர்களுடன் ஒப்பிடும் சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனைகள் மற்றும் மனநல விளைவுகளை வடிவமைப்பதில் சூழலின் பங்கை மையமாக கொண்ட ஒரு சிறிய ஆனால் விரிவடையும் ஆய்வுகள் குழு ஆகியவை அடங்கும் ஓய்வு நேரத்துல வழக்கமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு மனச்சோர்வு மற்றும் பதற்றம் குறைவாக இருப்பதாக பல ஆய்வுகள் சொல்கின்றன ஆனால் வீட்டை சுத்தம் செய்தல் அல்லது புல்வெளி பராமரிப்பின் நிறுவனத்தில் வேலை செய்தல் போன்ற பிற செயல்பாடுகளுக்கு இது தெளிவாக தெரியவில்லை உடல் செயல்பாடுகளின் தீவிரம் அல்லது அளவை போலவே சூழலும் முக்கியமானதாக இருக்கலாம் உதாரணமாக ஒரு கால்பந்து வீரர் மைதானத்துல ஓடி வந்து ஆட்டத்தை வெல்ல வைக்கும் பந்தை உதைத்தால் அவர்களின் மன ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் என்று ஓ கானர் என்பவர் கூறுகிறார் இதற்கு நேர்மாறாக நீங்கள் அதே பயிற்சியை செய்து இலக்கை தவறவிட்டால் உங்களை குறை கூறினால் நீங்கள் மிகவும் வித்தியாசமாக உணர வாய்ப்புள்ளது இது போன்ற நிகழ்வுகள் மக்கள் ஒரே மாதிரியான உடற்பயிற்சி அளவை செய்யும் போது கூட சூழல் எவ்வாறு முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது ஏராளமான சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனைகள் வழக்கமான உடற்பயிற்சி நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக காட்டுகின்றன குறிப்பாக ஏற்கனவே மனநல கோளாறுகள் உள்ள நபர்களுக்கு இருப்பினும் இந்த ஆய்வுகள் பொதுவாக மற்றும் ஒரே மாதிரியான மாதிரிகளை அடிப்படையாக கொண்டவை எனவே முடிவுகள் பெரிய மிகவும் மாறுபட்ட குழுக்களுக்கு பொதுவானதாக இருக்கார் உடற்பயிற்சியின் அனைத்து சீரற்ற கட்டுப்பாட்டு ஆய்வுகளிலும் மன ஆரோக்கியத்தில் சராசரி விளைவுகள் குறைவாகவே உள்ளன மேலும் பெரும்பாலான ஆய்வுகள் மனச்சோர்வு அல்லது பதட்டம் மையமாக கொண்டிருக்கிறது இந்த ஆய்வுகள்ல நீங்கள் பெரிய விளைவுகளை பெறுகிறீர்கள் என்று ஓகான என்பவர் கூறுகிறார் உடற்பயிற்சி மன ஆரோக்கியத்தை உண்மையிலேயே பாதிக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த பெரிய மற்றும் நீண்ட கால கட்டுப்பாட்டு ஆய்வுகள் தேவை என்பதை விஞ்ஞானிகளுக்கு தெரிவித்து வருகிறோம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இப்போது தெரிந்து சான்றுகள் மிக மெல்லியதாக இருந்தாலும் ஆனால் மிக முக்கியமானதாக இருந்தாலும் சூழல் காரணிகளை புரிந்து கொள்வதுதான் நல்லது ஒரே உடல் செயல்பாடு செயல்பாடு யாருடன் செய்யப்பட்டது எங்கு எப்போது எப்படி செய்யப்பட்டது என்பதை குறித்து மிகவும் வித்தியாசமாக அதை உணரலாம் சூழல் என்பது சகாக்களின் இயக்கவியல் மற்றும் பயிற்றுவிப்பாளர் பாணி முதல் வானிலை அல்லது நாளின் நேரம் போன்ற வெளிப்புற நிலைமைகள் வரை இருக்கலாம் நீங்கள் வெளியே இருந்தால் வெப்பமாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு நடந்து செல்ல வேண்டியிருந்தால் அது சூழலின் ஒரு பகுதியாகும் அல்லது நீங்கள் சென்று ஒரு குழு உடற்பயிற்சி வகுப்பை எடுத்தால் சில பயிற்றுநர்கள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் சில பயிற்றுநர்கள் உங்களுக்கு பிடிக்காது எனவே அதுவும் சூழலின் ஒரு பகுதியாகும் உடற்பயிற்சியின் மூலம் மக்களின் மன ஆரோக்கியத்திற்கு உதவ முயற்சிக்கிறோம் என்றால் மருந்தளவு மற்றும் முறையை பற்றி மட்டும் சிந்திக்காமல் சூழல் என்ன என்பதையும் நாம் கேட்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் அதாவது வெறும் இயக்கம் மட்டும் முக்கியமல்ல மன ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சியின் தாக்கத்தை தீர்மானிப்பது சுற்றி உள்ள அர்த்தம் சூழல் மற்றும் அனுபவம் என்றும் சொல்கிறார்கள் மீண்டும் மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கியம் தொடர்பான செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் கடலூர் சரவணன் அருணாச்சலம்